நச்சினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜய் ஆனந்த் இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஜப்பான் நாட்டுப்புற கதை சொல்ல போறேன் இருக்காங்க அவங்களை அப்படிங்கறதுதான் இந்த கதையில பாக்க போறோம் ஜப்பான்ல பழைய காலத்துல அதாவது ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சட்டம் இருந்தது அது என்னன்னா வயசானவங்க வேலை பார்க்க முடியாம வீட்டுல இருக்கவங்களை வந்து வீட்டுல வச்சுக்க கூடாது அவங்களை கொண்டு போய் தொலை தூரத்துல இருக்க மலை இறக்கி விட்டு வந்துடணும் அவங்க அந்த மலையிலே இருந்து அவங்களுடைய கடைசி காலத்தை அவங்களாகவே கழித்து இறந்து போயிடணும் இதுதான் வந்து அந்த காலத்தில் இருந்த சட்டம் அது மாதிரி ஒரு பையன் இருந்தான் அந்த பையனுக்கு ஒரு அப்பா இருந்தார் அவர் வந்து ரொம்ப வயசானவர் அவரால் வேலையே பார்க்க முடியல அரச சட்டப்படி அவரை கொண்டு போய் மலையில விட்டுட்டு வர வேண்டிய நேரம் வந்தது அவன் என்ன பண்ணான் எல்லாரும் பார்க்குறப்போ அப்பாவை தூக்கி தோலில் வச்சுட்டு நடந்து அந்த மலை மேலே ஏறிப்போனான் அவங்க அப்பாவை இறக்கி விட வேண்டிய இடம் வந்தது அவனுக்கு ரொம்ப மனது கஷ்டமாகி போச்சு சின்ன வயசில் இருந்து நம்மளை இவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிட்ட அப்பாவை நம்ம எப்படி தனியாக விட்டுட்டு போகிறது இந்த மலங்காட்டில் அவர் கிடந்து ரொம்ப கஷ்டப்படுவார் அவருடைய கடைசி காலம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கும்போதே அவனுக்கு மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால் என்ன பண்ணால் அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு மறுபடியும் ஊருக்கு வந்துட்டான் யாருக்கும் தெரியாமல் அவங்க வீட்டு தோட்டத்தில் வந்து ஒரு குகை மாதிரி பண்ணி அந்த குகைக்குள்ளே அவங்க அப்பாவை யாருக்கும் தெரியாமல் மறைச்சி வச்சுட்டான் தினமும் யாருக்கும் தெரியாமல் அவருக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்து அவங்க அப்பாவை பராமரிச்சுட்டு வந்தான் இப்படி கொஞ்சம் நாள் போயிட்டு இருந்தது அந்த நாட்டு அரசருக்கு ஒரு வினோதமான பழக்கம் அவர் அப்பப்போ வந்து ஒரு புதிர் மாதிரி ஏதாவது ஒரு போட்டி வைப்பார் அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து நிறைய பரிசு கொடுப்பார் இது அரசருக்கு ஒரு பொழுதுபோக்கு ஒரு நாள் அவர் என்ன பண்ணார் சாம்பலில் திரிக்கப்பட்ட கயிறு யார் செஞ்சு கொண்டு வரீங்களோ அவங்களுக்கு நான் வந்து பரிசு தருவேன் அப்படின்னு சொன்னார் கயிறு திரிக்கிறது நூலில் திரிக்கலாம் தேங்காய் நாரை வச்சு கயிறு திரிக்கலாம் ஏன் துணியை வச்சு கூட கயிறு செய்யலாம் ஆனால் ஒரு சாம்பலை வச்சு எப்படி கயிறு செய்ய முடியும் அது முடியாது இல்லையா என் மக்கள்லாம் குழம்பி போயிட்டாங்க சாம்பலை வச்சு எப்படி கயிறு தெரிக்க முடியும் வினோதமான போட்டியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பையன் வந்து அவங்க அப்பாட்ட சொன்னான் அரசர் இந்த மாதிரி ஒரு போட்டி அறிவிச்சிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பா சொன்னார் இது ரொம்ப சாதாரண விஷயம்தான் ஒரு தட்டை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னார் தட்டை எடுத்துகிட்டு வந்தான் ஒரு கயிறு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னோடனே அந்த கயிறை வந்து நல்லா சுருட்டி அந்த தட்டில் வச்சாரு வச்சுட்டு தீக்குச்சியை எடுத்துகிட்டு வர சொல்லி அந்த கயிறை வந்து எரிய விட்டார் அந்த கயிறு எரிஞ்சு ஃபுல்லாக எரிஞ்சு சாம்பலாகிடுச்சு ஆனால் அந்த கயிறுனுடைய உருவம் மாறாமல் அப்படியே இருந்தது சாம்பலில் கயிறு செஞ்ச மாதிரியே அப்படியே அழகாக இருந்தது உடனே அதை எடுத்துகிட்டு போய் அரசர்கிட்ட காட்ட சொன்னார் அரசர் பார்த்துட்டு வியந்து போயிட்டாரான் சாம்பலில் திரிக்கப்பட்ட கயிறு என் வாழ்க்கையில் முதல் நான் பார்க்குறேன் ரொம்ப அருமையாக இருக்கு இது எப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்டாரான் அப்போ அவன் சொல்லியிருக்கான் கயிறை சுருட்டி தட்டில் வச்சு அதுக்கு பிறகு தீப்பத்தை வச்சேன் அது எரிஞ்சு சாம்பல் ஆனாலும் அது கயிறு உருவம் அப்படியே இருந்தது அப்படின்னு சொல்லவும் ரொம்ப வியந்து போய் பாராட்டினாரவன அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு அரசருக்கு இன்னொரு வினோதமான ஒரு சந்தேகம் வந்தது ஒரு மரத்தை வெட்டின பிறகு அதனுடைய தண்டுபாகத்தை எடுத்துட்டு வர சொன்னாரு தண்டுபாகம் எடுத்துட்டு வந்த பிறகு பார்த்தா அது ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா இதுல எது வேர் பகுதி எது நுனிப்பகுதி அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு மக்கள் மறுபடியும் குழம்பி போயிட்டாங்க இதை பார்த்தா ஒரு சிலிண்டர் ஷேப்ல இருக்கு இந்த மரம் இது வந்து எது நுனிப்பகுதி எது அடிப்பகுதினு எப்படி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிறுசா நுனிப்பகுதி சிறுசா அடிப்பகுதி பெருசாக இருந்தால் கண்டுபிடிக்கலாம் ஆனால் இது ஒரே மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் இருக்கு இதை எப்படி அடிப்பகுதி நுனிப்பகுதின்னு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல யாருக்குமே பையன் மறுபடியும் அப்பா கிட்டே வந்தான் அப்பா அரசர் இந்த மாதிரி ஒரு போட்டி அறிவிச்சிருக்காரு இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவர் சொன்னாரான் அந்த மரத்துண்டை தூக்கி தண்ணியில் போட்டால் அடிப்பகுதி வந்து கொஞ்சம் தண்ணிக்குள்ளே முங்கி இருக்கும் நுனிப்பகுதி வந்து தண்ணிக்கு மேலே மிதக்கும் இது ஏன் அப்படின்னா மரத்தோட அடிப்பகுதி வந்து நல்லா திக்காக இருக்கும் அதாவது அதனுடைய திக்னஸ் வந்து ரொம்ப அடர்டியாக இருக்கும் நுனிப்பகுதி வந்து கொஞ்சம் இன்னும் மெச்சூர் ஆகாததுனால அது கொஞ்சம் லைட்டாக இருக்கும் அதனால அது மேல் பகுதி மிதக்கும் அடிப்பகுதி வந்து முங்கி இருக்கும் தண்ணியில் முங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அதே மாதிரி பையன் போய் அந்த மரத்துண்டை எடுத்து தண்ணியில் போட்டான் போட்ட உடனே அடிப்பகுதி வந்து உள்ள மூழ்க ஆரம்பிச்சது நுனி பகுதி வந்து கொஞ்சம் மேலே மிதந்தது இதுதான் அடிப்பகுதி இதுதான் நுனி பகுதின்னு சொன்னோடனே அரசர் மறுபடியும் ஏந்து போயிட்டாரான் இந்த சின்ன வயசுல இவனுக்கு இவ்வளவு அறிவா அப்படின்னு சொல்லி வேந்து போயிட்டாரான் மறுபடியும் அவனுக்கு நிறைய பரிசெல்லாம் கொடுத்து பாராட்டி அனுப்பிச்சிருக்காரு இன்னும் கொஞ்ச நாள் போன பிறகு அரசருக்கு இன்னொரு போட்டி வினோதமான போட்டி தோணுச்சு அவர் என்ன சொன்னாருனா ஒரு மேளம் செய்யணும் அந்த மேளத்தை வந்து யாரும் அடிக்காமலே அதுல இருந்து சத்தம் வரணும் அந்த மாதிரி ஒரு மேளம் யாராவது செய்ய முடியுமா செஞ்சுட்டு வந்தா நான் பரிசு தரேன்னு சொன்னாரு அரசர் மக்கள் யோசிச்சாங்க மேளம் எவ்வளவு அழகா வேணா செய்யலாம் ஆனா அது எப்படி அடிக்காமலே மேளம் வந்து சத்தம் வரும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் மறுபடியும் அரசருக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க பையன் அவங்க அப்பாட்ட வந்து சொன்னான் அப்பா இந்த மாதிரி வந்து அரசர் வந்து ஒரு மேளம் செய்ய சொல்லியிருக்காரு ஆனால் அந்த மேளத்தை அடிக்காமலே அதில் சத்தம் வரணும்னு சொல்லியிருக்காரு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோன்னே அவங்க அப்பா சொன்னாராம் நீ ஒரு மேளம் செய்ய அதில் ஒரு சின்ன தொலை செஞ்சு அந்த ஓட்ட நீ வந்து தேனீக்கல் இருக்கு இல்லையா வந்து ஒரு நூறு தேனீக்கலை உள்ளே போட்டுரு உள்ளே போட்டு நீ அதை வந்து மெழுக வச்சு அந்த ஓட்டையை அடைச்சிடு அதை அப்படியே அசைக்காமல் எடுத்துகிட்டு போய் அரசட்டை கூடு அரசட்டை சொல்லி இதை கொஞ்சம் குளுக்குங்கன்னு சொல் அரசரை அதை குளுக்கும்போது தேனீக்கள் உள்ளே இருக்க தேனீக்கள்லாம் பறக்க ஆரம்பிக்கும் அப்போ வந்து அந்த மேலே மேளம் தட்டும் பகுதி இருக்கு இல்லையா வந்து அந்த தேனீக்கள்லாம் மோதும் போது சத்தம் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்போ சொன்னாரான் இவனும் அதே மாதிரி ஒரு அழகான மேளம் செஞ்சு அதுக்குள்ளே வந்து சில தேனீகளை பிடிச்சி அந்த மேளத்துக்குள்ள போட்டு அவங்க அப்பா சொன்ன மாதிரி மெழுக வச்சு அடைச்சு கொண்டு போய் அரசர்கிட்ட கொடுத்திருக்கான் இப்போ இதை குளுக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் அரசர் வந்து அந்த மேளத்தை எடுத்து குளுக்கின உடனே அந்த அதிர்வு தாங்காம உள்ள இருந்த தேனீக்கள்லாம் பறக்க ஆரம்பிச்சதான் உடனே மேல அண்டம் சத்தம் வந்திருக்கு அரசர் மறுபடியும் ஏந்து போயிட்டாரா என்னப்பா நீ இந்த வயசுலயே உனக்கு இவ்வளவு அறிவா அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டுனாரான் வயசானவங்க நல்ல அனுபவம் வாய்ந்தவங்களால கூட இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது எப்படி நீ இதெல்லாம் கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி கேக்கவும் அவன் சொன்னானா எனக்கு அவ்வளவு அறிவெல்லாம் நீங்க எனக்கு அனுமதி தந்தா நான் ஒரு உண்மையை சொல்றேன் அப்படின்னு உடனே அவங்க சொல்லு அப்படின்னு கேட்டாரான் எங்கள் அப்பாவை நான் வந்து மலை மேல கொண்டு போய் விட்டுறதுக்கு போனேன் ஆனால் எனக்கு மனசு கேட்கல அவர் திரும்ப கொண்டு வந்து வீட்டிலேயே வச்சு நான் எங்கள் அப்பாவை பராமரிச்சுட்டு வரேன் அவர் தான் எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு அவரோட அனுபவம் தான் எனக்கு வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப உறுதுணையா இருக்கு அவரால் தான் நான் ரொம்ப வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அரசருக்கு அப்போதான் யோசனை வந்தது தான் ஆமால்ல அனுபவம் வாய்ந்த பெரியவங்களை கொண்டு போய் மலை மேலே விட்டு அவங்கள தனி மேலே சாக விடுறது எவ்வளோ பெரிய தப்பு அவங்களோட அனுபவத்தை நம்ம கூட இருந்தால் தான் நம்மளால் அனுபவிக்க முடியும் அதனால் அவங்களை இனிமேல் வந்து மலை மேலே கொண்டு போய் விட வேணாம் சொல்லி சட்டத்தை மாற்றி எழுதிட்டாரோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப அருமையான கதை இல்லை உண்மையிலே வீட்டில் இருக்க பெரியவங்கனால அவங்களுடைய அனுபவம் வந்து நமக்கு எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது ஒரு சூழ்நிலை பிரச்சினைன்னு ஒன்று வந்தால் தான் பெரியவங்களோட அனுபவம் நமக்கு அதனுடைய மகத்துவம் நமக்கு தெரிய வரும் இதை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் கூடுதலாக உங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறேன் இன்னைக்கு உலகத்திலே அதிகமாக வயசான தாத்தா பாட்டி இருக்கக்கூடிய நாடு எது தெரியுமா ஜப்பான் தான் ஜப்பானில் இருக்கக்கூடிய தாத்தாங்க தான் அதிகமாக வந்து நூறு வயசை தாண்டியும் நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க உங்களுடைய நண்பர்களும் இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா தமிழ் ஸ்டோரிஸ் பர் கிட்ஸ் அப்படிங்கிற சேனல்ல நூற்று கணக்கான கதைகள் இருக்கு அது எல்லாத்தையும் உங்களுடைய